வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் உமைவர் படலம் பேசும் இவ்வேல் விபிதாமகன் மைந்தன் நாசம் விளை திட நாடிய மாசருநாரத மாற்றே காசினி மேலி இது கண்டனன் அன்றே கண்டலமர் கண்டனை நீங்கண்டிகம் திகழ் புங்கவன் மைந்தன் அண்டருடன் மகம் ஆற்றினன் அன்னான் திண்டிரல் கொல்லிது செய்திடல் என்ன எண்ணிய நாரதன் எவ்வுலகும் செய்யியமன்னதோர் பூங்கையிலாயம் நன்னி முன்னின்று நந்திகள் உய்ப கண்ணுதல் சேவடி கை தொழுதுற்றா கை தொழுதேத்திய காலை அன்னானை கந்தர வள்ளல் கண்ணுற்றே எய்தியதென்னிவன் இவ்வுலகத்தில் செய்தியதென்னது செப்புதி என்றான் எங்கணுமாகியிருந்தருள்கின்ற சங்கரன் இம்மொழி சாற்றுதலோடும் புகல் அங்கது வேலையில் அம்முனிமுக்கட் புங்கவக்கேட்டியன புகழ்கின்றான் அதிர்தருகங்கை அதன் புடை மாயோன் விதிமுதலோரு மேதகு தக்கன் மதியிலியாயோர் மகம் புரிகின்றான் புதுமைதென்று புகன்றனன் அம்மா ஈ இங்கிது கூறலும் எம்பெருமான் தன் பாங்கரின் பேவு பராபரை கேளா மாமகம் அன்படு காண்பான்ங்கு மகிழ்ச்சி உளத்திடிக் கொண்டாள் அங்கணன் தன் பங்குரைகின்றனள் பாங்கரின் நீங்கி எங்கள் பிரானை எழுந்து வணங்கி செங்கை குவித்தது செப்புதல் உற்றாள் தந்தை எனப்படு தக்கனியற்றும் அந்த மகன் தனையன்பொடு நோக்கி வந்திடுகின்றனன் வல்லையில் இன்னே எந்தை பிரான் விடை ஈகுதி என்றாள் என்றலும் நாயகன் ஏந்திழைத் தக்கன் உந்தனை எண்ணலன் உம்பர்களோடும் வந்திரல் எய்தி மயங்குறுகின்றான் இன்றவன் வேள்வியில் ஏகலை என்றான் பேசலும் ஏன் வேதா சிறுவனெனப்படுத்தியதோ தக்கன் அறிவிலன்னாகும் அவன் பிழை பொருமதி என்றடி பூண்டனள் மாதோ பூண்டனள் வேள்வி பொறுக்கென நண்ணி மீண்டிவன் வேபுவல் வீடருள் செய்யும் தாண்டவனி விடை தந்தருள் என்றாள் மாண்தகு பேரருள் வாரிதே போல்வாள் மாதிவை கூறலும் வன்மை கொள் தக்கன் மேதகு வேள்வி வியப்பினை நோக்கும் காதலையேலது கண்டனை வல்லே போதுதி என்று புகன்றனன் மேலோ அரண் விடை புரிதலும் அம்மை ஆங்கவன் திருவடிமலர்மிசை சென்னி தாழ்ந்தழா விரைவுடன் நீங்கியோர் விமானத் தேறினாள் மரகதவல்லி பொன் வரையுற்றால் என ஐயை தன் பேரருள்ளனை தும்மாங்க அவள் செய்ய பொன்முடிமிசை நிழற்றிச் சென்றன துய்யதொற்கிமாலினி தையலார் மதிக்குடை தாங்கி நன்னினார் துவரிதழ் மங்கலை சுமனை இவர் தரும் சுடர் மஞ்சை பால் அடைவதாமென கால் செய்யும் வட்டமும் கவின்கொள் பீலியும் மால் செய்யும் நறுவிரை மல்க வீசியே நீல் செய்யும் வடிவுடை நிமலை பார்ச் சிலர் வேல் செய்யும் விழியினர் மெல்ல ஏகினா கோடிகம் அடைப்பை வாழ்குளவு கண்ணடி ஏடுரு பூந்தொடை ஏந்தி அம்மை தன் மாடு அணிகேமான தேகினார் தோடுருவரிவிழித் தோகை மார்பல நாதனருள் பெரு நந்தி தேவியாம் சூதுருள் பனைமுலைச் சுகேசை என்பவள் மாதுமை திருவடி மலர்கள் தீண்டிய பாதுகை கொண்டு பின்படர்தல் மேயினாள் கமலினி அனிந்திதை என்னும் கன்னியர் அமலை தன் சுரிகுழற்கான பூந்தொடை விமலமுடேந்தியே விரைந்து செல்கின்றார் திமிழிடுகின்றதொல் சேடியே மாருடன் அடுத்திடுமுலகலாம் அளித்த அம்மை சீர்படித்தனர் ஏகினர் சிலவர் பாட்டிசை எடுத்தனர் ஏகினர் சிலவர் ஏர்த்தக நடித்தனர் ஏகினர் சிலவர் நாரிமார் பாங்கியர் சிலதியர் பலரும் எண்ணிலா வீங்கிய பேரொளி விமான தேரியே ஆங்க அவள் புடையதாய் அணுகிச் சென்றனர் ஓங்கிய நிலவு சூழ் உடுக்கல் போன்றுளார் தன்னொரு நாணமும் சாந்தும் சந்தமும் சுண்ணமும் களபமும் சுழரும் பூண்களும் எண்ணரும் துயில்களும் இட்ட மஞ்சிகை ஒண்ணுதலாற் பறித்துமை பின் போயினார் குயில்களும் கிள்ள குறிக்குள் பூவையும் மயில்களும் அஞ்சமும் மற்றும் உள்ளமும் பயிலுர ஏந்தியே பறைமுன் சென்றனர் அயில் விழியணங்கினர் அளப்பிலார்களே விடையுறு துவசமும் வியப்பின் மேதகு குடைகளும் ஏந்தியும் கோடி கோடியாம் இடியுறள் பள்ளியம் இசைத்தும் அம்மைதன் புடைதனில் வந்தனர் பூதர் எண்ணா அந்வள் அடிதொழுதருள் பெற்றொல்லையில் பன்னிரு கோடி பாரிடங்கள் பார்ப்பட முன்னுரை ஏகினன் மூறி ஏற்றின் மேல் தொன்னெறி அமைச்சர் சோமனந்தியே இவர் இவரித்திறம் இண்ட எல்லை தீர்ப்புவனமும் உயிர்களும் புரிந்து நல்கிய கௌரியம்மான மேற்கடிது சென்றரோ தவலுறுவோன் மகச்சாலை நண்ணினாள் ஏழுருமானன் இன்றிழிந்து வேள்வியன் சாலையுள் ஏகியே தக்கன் முன்னுரும் வேலையில் உமைதனை வெகுண்டு நோக்கியே சீலமில்லாதவன் இணைய செப்பினா தந்தை தன்னொடும் தாயிலாதவன் சிந்தை அன்பொரும் தேவியானனி இந்த வேள்வியானியற்றும் வேலையில் வந்ததென் கொலோமகளிர் போலவே மல்லல் சேரும் இம்மா மகந்தனக் கொல்லை வாவென உரைத்து விட்டதும் இல்லை ஈண்டு நீ ஏகலாகுமோ செல்லும் ஈண்டு நின் சிலம்பில் என்னவே மங்கை கூறுவாழ் மறுகர் யார்க்கும் என் தங்கை மார்க்கும் நீ தக்க தக்க சீர் உங்கு நல்கியே உறவு செய்துளா எங்கள் தம்மை ஓர் எண்ணலாய் அன்றியும் இவன் ஆற்றும் வேள்வியில் சென்ற என்னையும் செயர்த்து நோக்குவாய் நன்றதோ விதோ நவையதாகுமாள் உந்தன் எண்ணம் யாதுரை தீ என்ன வேயமுக்குணத்தியலும் செய்கையுள் அன்னவந்தனோட கந்தை மேபலால் உன்னை எள்ளினன் உனது பின்னுளோர் மண்ணுகின்றவன் மருகர் யாவரும் எண்ணினும் என சாலவும் ஆதலாலியானவர்கள் பாங்கரே காதலாகியே கருது தொல்வளன் யாது நல்கினன் இந்த வேள்வியில் ஓது நல்லவியுளது நல்கினேன் புவனி உண்டமால் புதல்வனாதியாம் எவரும் வந்தனை ஏற்றுகின்றனர் சிவனும் நீயுமோர் ஓர் சிறிதும் எண்ணலீர் உவகைகின்றன குங்கள் பாங்கரில் ஏற்றின் மேவுனின் இறைவனுக்கியான் ஆற்றும் வேள்வியுள் அவையும் ஈகலன் சாற்றுகின்ற வேதத்தின் வாய்மையும் மாற்றுகின்றனன் மற்றன் வன்மையால் அனையதன்றி ஈண்டடுத்து நிற்கும் யான் திணையின் காருமோர் சிறப்பு என வியம்பலும் பால் துணைய வந்ததால் தோமில் சீற்றமே சீற்றமாய தீச்செரியுயிர்பொடே காற்றினோட கலந்ததாமெனத் தோற்றி அண்டமும் தொலைவில் ஆவியும் மாற்றுவான் எழியி மல்கி ஓங்கவே பாரும் உட்கின பரவு பௌவமும் நீரும் உட்கின நெருப்பும் உட்கின காரும் உட்கின கரிகள் உட்கின ஆரும் உட்கினர் அமராயுள பங்கையாசன பகவந்தானும் அச்செங்கண் மாயனும் சிந்தை துண்ணன அங்கண் உட்கினார் என்னின் நாங்க அவள் பொங்கு சீற்றம் யார் புகழவல்லே வேலை அன்னதில் விமலை என்பவள் பாலின் நின்றதோற்பாங்கி தாழ்ந்து முன் ஞாலம் யாவையும் நல்கும் உந்தனக்கு ஏழுகின்றதோ இணைய சீற்றமே மைந்தர் யாரையும் வளங்கள் தம்மொடும் தந்து நல்கிய தாய்சினம் கொழா அந்த மாற்றுவான் அமைந்துளாயெனின் உயிந்திடும் திறம் உண்டு போலுமால் அறத்தை ஏங்கி வண்ணகன்றுளான் என செருத்தி அன்னதோர் சீற்றம் யாரையும் இறைக்கு முன்னரே ஈடு செய்யுமாள் பொருத்தி தன போற்றல் மேயேனா போற்றி நிற்றலும் புனிதை தன் பெறும் சீற்றமாய் எழும் தீயை உள்ளுற மாற்றி வேள்வி செய்வானை நோக்கியே சாற்றுகின்றனள் இணைய தன்மையே என்னை நீ இவன் இகழ்ந்த தன்மையை உன்னலேன் எனையுடைய நாயகன் தன்னை எள்ளினாய்த் தருக்கிலேன் அதன் கண்ணம் ஊடுசெல் கடுவு போலுமால் நிர்குணத்தனே நிமலனன்னவன் சிற்குணத்தனாய்த் திகழுவான் ஒரு சொற்குணத்தனோ தொலைக்கு நாள் அடு முற்குணத்தினை முன்னும் மாறலால் துன்று தொல்லுயிர் தொலைவு செய்திடும் அன்று தாமத தடுவதன்றியே நன்று நன்றது ஞான நாயகர்க்கென்றும் உள்ளதோர் இயற்கையாகுமோ தீயதன்றடும் செயலும் நல்லருள்ளாயிலாவிகள் அழிந்தும் தோன்றியும் ஓய்விலாதுழன்றுலை உறாமலே மாய்வு செய்திரை வருத்தம் மாற்றலால் ஆணவ செயல் அழிவிலாததோர் ஞான நாயகர் கன்றி நாமெனும் ஏனையோர்களால் இயற்றலாகுமோ மேன காவலும் விதியும் என்ன வேன்னரேயலா முடித்தநாதனே பின்னுமத்திரம் அழிக்கும் பெற்றியான் அன்னவன் கணே அனைத்துமாகுமால் இன்னப்பான்மைதான் இறைவன் வாய்மையே தோமிலாகமஞ்சுருதி செப்பியே ஏம விஞ்சைகற்கறைவனாகியே நாமரும் பொருள் நல்கும் எந்தையைத் தாமதன்னெனச்சாற்றாகுமோ ஆதலால் அவன் அனைவருக்குமோர் நாதனாமரோ அவர்க்கு நல்லவி ஈதல் சிவனெனும் துணை சீரழுத்தினை நுவலுவோர் கதி அவனை எள்ளி நாயா தாற்றுவார் எவனை இழுதை நீரை நீ முண்டகமிசைனோன் முகுந்த நாடியே பண்டுணர் வறியதோற் பரணையாதியா கொண்டிலர் எள்ளிய கொடுமையோர்கெலாம் தண்டம் வந்திடுமென மறைகள் சாற்றுமால் ஈது கேள் சிறுவிதி இங்கன மோர்மகம் வேதநாயகன் தனை விளக்கிச் செய்தனை ஆதலால் உனக்கும் வந்தடைக தண்டமென்றோதினாள் உலகெலாம் உதவும் தொன்மையாள் இன்ன கொடுமொழி இயம்பி வேள்விசெய் அந்நிலம் உருவி இவ்வகிலும் ஈன்றுளாள் முன்னுள பரிசன முறையின் மொய்த்திட பொன்னெழின் மானமேற் புகுந்து போந்தனள் அகந்தலை உலகருள்ளயந்தன் காதலன் புகன்றன உன்னிவுட்புழுங்கி ஐந்துமா முகந்திருமலையிடை முடுகிச் சென்றனள் புகந்தனை மேலருள் கொடி நுசுப்பிதாள் ஒருவினள் ஊர்தியை உமை தன் நாயகன் திருவடி வணங்கினள் சிறிய தொல்விதி பெரிதுனை இகழ்ந்தனன் பெரும அன்னவன் அரிதி செய்வேள்வியை என்னவே எவ்வமில் பேரருட்கிறவனாகியோன் நவ்வியங்கரமுடைநாதன் நாதலின் அவ்வுரை கொண்டிலனாக அம்பிகை கவ்வையொடு இணையன கழறல் மேயினாள் மேயின காதலும் வெறுப்பு நிற்கிளை ஆயினும் அன்பினேற்காக அன்னவன் தீய தோர்மகத்தினை சிதைத்தல் நாயகனே என நவின்று